அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலும் தேசிய மனுவில் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு சவால் உலகம் முழுவதும் நாம் சாதிக்க தேவையான சந்தர்ப்பங்களும் அதற்கான பரிசுகளும் காத்து கிடக்கின்றன உலகில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளே நாம் சவால்களை சந்திக்க வேண்டும் அவ்வளவுதான் ஆபத்தில்லாத வாழ்க்கையைத்தான் எல்லோரும் விரும்புகிறோம் ஆனால் அது எங்கேயும் இல்லை என்பதுதான் உண்மை அதிகம் சிரித்தால் கூட பைத்தியம் என்று சொல்லக்கூடிய ஆபத்து உண்டு சிரிக்கவே இல்லை என்றால் சிடுமூஞ்சி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு நாம் வாழும் வரை ஏதாவது வகையில் ஆபத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும் ஆகவே கொஞ்சம் பெரிய அளவு சவால்களை எதிர்கொள்ள நாம் நம்மை பழக்குவித்துக் கொள்ள வேண்டும் நிச்சயம் அது நம் வாழ்வில் நலம் பயக்கும் சவால்களே வெற்றிக்கு உதவும் மூலப்பொருட்கள் நன்றி